ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடிய இந்த செல்வம் மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா தேவை என்றால் அதற்கு என்ன அளவு தேவையில்லை என்றால் என்ன பொருள் எந்த செல்வத்தை அபுல் ஆளுமின் என்று குறிப்பிட்டான் எந்த செல்வத்தை அபுல் ஆளுமின் தேவையில்லை என்று ஒடுக்கி வைத்தான் என்று பார்ப்போம் என எல்லாரும் ஒன்று சொல்வோம் அளவான அளவுக்கு அளவோட பணம் இருந்தா அந்த பணம் அல்லாவால் அல்லாவுடைய அருளுக்கு பணம் அளவுக்கு அதிகமான பணம் வந்துட்டா அது அல்லாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய பணம் அப்படின்னு ஈஸியா சொல்லுவோம் ஆனா சகோதரர்களே அந்த அளவோட வந்தா அளவுக்கு அதிகமா வந்தா அளவோட இருந்தா அளவுக்கு அதிகமாயிருந்தா அப்படின்னா அது என்ன அளவு எந்த அளவுக்கு செல்வம் இருந்தால் அந்த செல்வம் அல்லாவுடைய அருளுக்கு எந்த அளவுக்கு தாண்டினால் அந்த செல்வம் அல்லாவுடைய கோபத்தை தூண்டக்கூடிய செல்வம் என்று அளவு என்ன என்று பார்த்தால் அல்லாருடைய மார்க்கத்திலே இதற்கு எந்த அளவும் கிடையாது அல்லாருடைய தீன செல்ல இவ்வளவு அளவு இருந்தா ஒரு ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தா அது அருள்க்குரிய செல்வம் ரெண்டு கோடி ரூபாய் தாண்டிட்டா அது பிரச்சனைக்குரிய செல்வம் அப்படின்னு ஒண்ணும் மார்க்க நிர்ணயிக்கல அப்ப அதற்கு என்ன அளவு அளவு நிர்ணயம் கிடையாது அப்ப எப்ப அளவே இல்லையோ அளவே நிர்ணயம் இல்லையோ அப்ப அளவோட செல்வம் இருந்தா அது ரொம்ப நல்லது அளவை தாண்டிட்டா கெட்டது அப்படிங்கிற மாதிரி அங்க அடிபட்டு போயிடுது அளவுங்கறதே மார்க்கத்துல கிடையாது அல்லாவோ அல்லாட சுதல் கூட சொல்லி தரலோட வாதம் அடிபட போகுது அதே நேரத்தில் அல்லா அபுதால துன்யாவையும் துன்யாவுடைய செல்வத்தையும் பத்தி சொல்லும் சொல்றான் இது சோதனை உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறான் அதனால ஒரு பிரச்சனை தான் ஏற்படும் பிரசா தான் ஏற்படும் அப்படின்னாலுமே செல்வத்தை பற்றி எழுத்து சொல்கின்றார்கள் இன்னொரு திருவான செல்லு சொன்னாங்க செத்த பிணத்தை போன்று அதை தேடக்கூடியவர்கள் நாயை போன்றவர்கள் நாயை நாய் எப்படி செத்த பிணத்தை தேடுமோ அந்த மாதிரி உலகத்தை தேடக்கூடியவர்கள் உலகம் என்பது செத்த பிணத்தை போன்றது அப்படின்னாங்க செல்வம் என்பதும் அல்லாவிடத்தில் இது அல்லா இடத்தில மதிப்பு மிக்கதான் இருந்திருந்தால் லமா ஷரிபின சுர்பன் அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காதிற்கு ஒருமுட தண்ணீரை கொடுத்துக்க மாட்டான் இந்த பூமியில இந்த துனியா இந்த துனியாவின் செல்வம் அல்லா இடத்துல ஒரு கொசியின் ரெக்கே அளவு கூட மதிப்பு மிக்கது இல்ல கொசியின் ரெக்கை அளவுக்கு மதிப்பு மிகவும் இல்ல பொருள் வந்து காசு அளவுக்கு மதிப்பு இருந்தா கூட ஒரு காசு ஒரு மரம் தண்ணீரை ஆனா காசுகளுக்கு துணியாவே செல்லுவாரி வணங்குறான் அல்லா இடத்துல அந்த துணியா ஒரு கொசியின் ரெக்கை கூட மதிப்பு இல்ல அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் அல்லா ரொம்ப ஒவ்வொத்தவும் சொலாட்டும் ஒவ்வொத்தவும் ஜும்மா தொகையை பத்தி அல்லா சொல்றான் யாருன்னா நூதியில் ஜும்மா ஜும்மா தொழையை காண்டி அழைக்கப்பட்டால் அல்லாருடா இல்லாத இல்லா உடனடியா பள்ளியாசு விரைந்து செல்லுங்கள் அல்லாறுக்கு செல்லுங்கள் வியாபாரத்தெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் உடனே பள்ளிக்கு போயிருங்க ஜும்மா தொழிலை அடுத்த சொல்றான் சொல்ல தொழுவை நிறைவேற்றப்பட்டு விட்டால் தொழுவை முடிஞ்சிடும் போங்க இல்ல அல்லா தரக்கு அருளை தேடிக்கொள்ளுங்கள் இந்த அல்லா தர சொல்றான் வியாபாரத்தையும் செல்வத்தையும் சொல்றான் முப்பசத்தகவும் இல்லா அல்லாவுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது செல்வத்தான் சொல்றான் அப்போ இன்னொரு ஹயாத்திய ஹயாத்த துனியா இல்லாமல் ஒரு நிச்சயமா இந்த உலக வாழ்க்கை என்பதும் உலகத்திலே செல்வம் என்பதும் உங்களை ஏமாற்றக்கூடிய பொருள் தான் ஏமாற்றக்கூடிய செல்வம் எல்லாம் அப்படிங்கிறான் தரிசனம் வந்துறாங்க அது செத்த சினத்தை போன்றது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மதிப்பிக்கிறது நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமிக்கு போங்க போய் நீங்க அல்லாவுடைய அருளை அல்லாவுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அப்ப இந்த வசனங்கள் இந்த ஆயத்துகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தா செல்வத்தை தேடுறதும் துனியாவை தேடுறதும் ரொம்ப மோசமான காரியம் செத்த பிணத்தை நாயை போன்ற காரியம் அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னொரு அருள் தேடிக்குங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி தமிழ்நாடு சொல்றான் இன்னவுலீர் நிச்சயமா மனிதன் நன்மையை நேசிக்கும் விஷயத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கும் நன்மை நல்லா சொல்றது உலகத்திலே செல்வத்தை குறிக்கிறான் உலக செல்வத்தை மனிதன் நேசிப்பதிலே ரொம்ப தீவிரமா இருக்கான் உலக செல்வம் நன்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் அப்ப ஒரு இடத்துல அல்லாவுடைய அருள்ங்குறான் இன்னொரு இடத்துல இது நன்மைங்கிறான் அதே நேரத்திலேயே இது வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய பொருள் அப்படிங்கிறான் செல்வத்தை ஏமாற்றக்கூடிய பொருள் பெருமாளா செல்லல்லா செல்லாம் செத்து நாயங்கிறாங்க அதை அப்ப இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் செல்வத்தை பற்றியும் உலகத்துடைய லாபத்தை பற்றியோ உலகத்துடைய பொருளை பற்றியும் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வர காரணம் என்ன இது தெரியாத முழுப்பு சொல்றாங்க பாத்தீங்களா அல்லாருக்கும் குரானுக்கா தீசுக்கும் முரண்பாடு இருக்குது குரானுக்கா தீசுக்கும் முரண்பாடு இருக்குது அல்லாவே குரான்ல வந்து அல்லாவுடைய அருளை தேடுங்க அப்படிங்கிற செல்வத்தை வந்து ஹயர் நன்மையானது அப்படிங்கிறா செட்ட போனங்குறாங்க மதிப்பில் அடிசத்தி போட்டு குரானை எடுத்துக்கோங்க குரானுக்கு அதிசயம் அடிப்படை அழகான விளக்கங்கள் தெரியாமல் சொல்லக்கூடிய சட்டம் இது இல்லையென்றால் அதனுடைய அந்தரங்கமான அல்லாவுடைய அற்புதமான கருத்தையும் அல்லவுடைய அற்புதமான ஆழமான கருத்தையும் பார்த்தா ஏன் ரபுலாளன் சில இடங்களில் துனியாவுடையும் துன்யாவுடைய செல்வத்தையும் இயழ்கின்றான் கேவலமா சொல்றான் அதே நேரத்தில் அல்லாவோட துணசல் எல்லாரும் சில சமயங்கள்ல பார்த்தா அல்லா ரபில செல்ல அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய முரண்பாடு அப்ப எந்த செல்லத்தை அல்லா ரபிலும் நன்மைங்கிறான் எந்த செல்ல நன்மை இல்ல தீமைன்னு சொல்றான் எந்த செல்லத்தை அல்லாவுடைய அருள் சொல்றான் எந்த செல்லத்தை செத்தப்பென சொல்றான் அப்படிங்கறத தெரிஞ்சிக்காததுனாலதான் குறிப்பா முஸ்லீம்கள் இந்த பல இந்த வித்தியாசத்தை எந்த அளவுக்கு நம்புல எந்த செல்வத்தை புகழ்கின்றான் எந்த செல்வத்தை எகழ்கின்றான் எந்த செல்வத்தை அல்ல செலாகின்றான் எந்த செல்வத்தையும் அல்லாஹ் வெறுக்கின்றான் அப்படிங்கிற இந்த வித்தியாசம் இல்லாதனால இன்னைக்கு உலகத்தை தேடக்கூடிய விஷயத்திலும் உலகத்திலே செல்வத்தை தேடக்கூடிய விஷயத்திலும் நமக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தோடும் ஒரு ஒரு உறுதியற்ற நிலையும் நாம் பார்க்கின்றோம் ஏன்னா இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியல இது எதாவது ஆரோச்ச மாதிரி இல்ல அளவோட செல்வம் தான் அது அல்லாவுடைய அருள் அளவை தாண்டிட்டா அது அல்லாவுடைய கோபம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அளவு என்ன அதுக்கு மிஸ்டர் என்ன அளவு அல்ல சொல்றான் இவ்வளவு அளவு இருந்தா ஓகே இது கூட அல்ல கோபம் அப்படின்னு ஏதாவது அளவு சொல்றாங்க அளவு சொல்லல அப்ப என்ன வித்தியாசம் சகோதரர்களே இதற்கு அல்லாவும் அல்லாவோட குடசல் அல்லாஹ் ஹலீசல்லம் அவர்களும் நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவான விளக்கத்தை சொல்றாங்க செல்லாம உனக்கு வழங்கிய மறுமையின் வீட்டை மறுமையின் செல்வத்தை உலகத்திலும் உனக்குள்ள பங்கு மறந்து விடாது அல்லா சொல்லாம இருங்க ஒவ்வொரு சிமா ஆத்தா அல்லா அல்லா உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆகத்திற்கு செல்வத்தை தேடிக்கொள் ஒலா தனித்தீபுனா உலகத்திலும் அதற்குள்ள உனக்குள்ள பங்குடி மறந்துடாத உனக்கு அந்த பங்கு மறந்துடாத அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்ததை போன்ற நீயும் மற்றவர்கள் மீது இறக்கம் காட்ட அருள் புரி ஒலா தவகை பசாதத்தில் பூமியிலே பசாத குழப்பத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளும் சொல்றாங்க இன்னொரு அவசரத்தில் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா ஹல் அதுக்கும் அலா திஜாரத்தில் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரட்டுமா துன்ஜிக்கும் நோயில தரப்படிய வேதனையில் இருந்து அது உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வியாபாரம் உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் அப்போ ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா அல்ல அபுல்லா திஜாரத்தில் ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா துன்சிக்கும் அலி நோயில தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் அது என்னோபில் ஈமான் கொண்டு அம்பாலிக்கும் அன்புக்கும் அல்லாவுடைய பாதையில உங்களுடைய உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் அல்லாவுடைய பாதையில பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்வான் அப்போ அல்லாவுடைய அல்லாஹ் ரசூனை ஈமான் கொண்டு மறுபேன ஈமான் கொண்டு அல்லாக்காக நம்முடைய உயிரையும் குரலையும் தியானம் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியாபாரத்தை ஒப்பிடுறோம் ஒப்பிடுறோம் ஒப்பிடுறோ அதுவும் உதாரணமாக நம்ம சொல்றோம் இருக்கமா சிங்க மாதம் என்ன இருக்கும் அப்ப சிங்கத்தோட எந்த விஷயம் எப்பிடுவோம் சிங்கம் வந்து வீரத்திலே நிறைந்தது வீரத்திலே ரொம்ப செழுமையானது இவனும் மாதிரி வீரன் அப்ப சிங்க மாதிரி அப்படிங்குவோம் அப்ப எதை எதை எதோட எப்படுகின்றமோ அது ஒப்பிடப்படுவது நன்மையான விஷயமா தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தீமையை ஒப்பிட்ட தீமையால ஒப்பிடுவாங்க தீமையை தீமையாங்க நன்மை அப்துல் ஈமான் கொள்வதையும் அல்லா ஈமான் கொள்வதையும் அல்லாரு தீர்க்காக ஒரு வியாபாரத்தில் அப்ப வியாபாரம் என்பது ஒரு நன்மையான விஷயந்தான் அப்ப அல்லா சுனத்துல வியாபாரத்தை நல்லதே சொல்றோம் நல்ல விஷயத்துல ஒப்பிடுறோம் அப்படிங்கறத பாக்கிறோம் அதே மாதிரி சில ஆயத்துல பாத்தீங்கன்னா திருமண காலத்துல அபுபைதாபின்ல அபுபெய்தா ஹரீ அல்லாத் அபுபைன்ல இருந்து மஜ்ரா வர்றாங்க நமசல்லாத பார்க்கறதுக்கு அப்பறைன்ல விலை உயர்ந்த பொருட்கள் அத்தரு செல்வம் நிறைய அங்க இருக்கிற ஒரு ஜிசியாக்கள் அவங்க கிடைச்ச வரி எல்லாத்தையும் அபவிதாச்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாங்க மதினாவுக்கு மதினாவுக்கு வர்றாங்க மதினா கொஞ்சம் சஹாபாக்களை பாத்தீங்கன்னா மதினா சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஏழையாவும் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பைக்குல கல்ல கட்டிக்கிட்டு அல்லாடை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க வந்து இறங்குது சாமான் பகரின்ல இருந்து பெரிய பெரிய மூட்டைகள்ல பெரிய பெரிய செல்வோன்கள் வந்து இறங்குது இப்ப இருக்குங்க ஒரு கிராமத்துல யாராவது துபாயிலிருந்து வராது ரெண்டு வருஷம் வேலை செய்யிருப்பாங்க சுக்கேஸ்வரம் வராது கிராமத்துல இருந்து எடுக்கிறாரு கிராம மக்களை எப்படி பாப்பாங்க எப்படி பாப்பாங்க அவரை பார்க்க மாட்டாங்க அவரை சூப்பிச்சுதான் பாப்பாங்க பெரிய பெரிய கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்ப என்ன குடும்பத்துக்கு பாத்திர குடும்பத்திலாம் அப்போ அப்போ அப்படி தரத்து விடுவாங்க இந்த கூட்டம் பார்த்துருக்கோம் அவருகள்ல அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு காலத்திலேயே அந்த காலத்துல சகாபாக்கள் அவ்வளவு கஷ்டத்திலே சிரமத்திலும் இருக்கும்போது ால்வாயிரும் ஒரே வருவே வீட்டுல கஷ்டம் அல்லாடி மார்க்கு அள்ளி கொடுத்துட்டோம் இது நிறைய வந்து பொங்க வைப்பாங்க அவங்க பேசிக்கிறாங்க சகாபாசு பேசிக்கிறாங்க பேசி மனசுல கேட்க வந்து உட்காந்து இது தாங்க கேட்க முடியாதுல்ல அப்புறம் எப்போ வந்தாங்க மசால் நிறைய அப்படின்னு சைக்கிரையாகவும் விஷாலாவாகவும் சகாபா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இயல்பா ஆசைப்படுறாங்க அந்த பொருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து ஆசையா எதிர்பார்த்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் நான் உங்கள் மீது நீங்க இப்படியே சக்கையராகவே இருப்பீங்க ஏழையாக இருப்பீங்க மிஸ்கீராக இருப்பீங்க இப்படியே மோட்டா போடுவீங்க அப்படியே நான் ஒருபோதும் பயப்படவில்லை கொலா ஆனால் நான் பயப்படுவது எதற்காக வேண்டிய என்றால் நான் எதற்கு பயப்படு என்றால் அக்ஷா துனியா அனைக்கும் உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் எப்படி செல்வத்தை வாரி வழங்கினானோ அதுபோன்று உங்களுக்கும் வாரி வழங்கி அதுபோன்று உங்களுக்கு அவர்கள் அந்த உலக மோகத்திலே பேராசை பிடித்து அறிந்து அடைந்தார்களோ அதுபோன்று உங்களுக்கும் பேராசை பிடித்துக்கும் கமா அகல கத்தகம் அவர்களை அந்த செல்வம் அழித்ததைப் போன்று உங்களை இந்த செல்வம் அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் சொன்னாங்க எந்த செல்வத்துக்கு எல்லாம் கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிடல வந்து செல்வத்தோடு ஆசை மாட்டாங்க நிறைய வந்துருக்கு நமக்கு இப்படியே வறுமையிலே இருந்து நீங்க அப்படியே அழிஞ்சு போயிரும் முன் சென்ற சமுதாயத்தினருக்கு செல்வங்கள் மாறி வழங்கப்பட்டு அதிலே அவர்கள் பேராசிரியம் பெருங்கொண்டு ஆசையும் கொண்டு அவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அது போன்று நீங்களும் அழிந்து என்று தான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இங்க கவனிங்க உலக செல்வத்தின் மீது உலக செல்வத்தை சேர்ப்பதிலும் உலக செல்வத்தை ஈட்டுவதிலும் திருமானா செல்லாத நிறைய விஷயத்திலும் துன்ய செல்வத்திற விஷயத்திலோ நமக்கு மத்தியிலே நிறைய முரண்பாடுகளுமே இந்த முரண்பாடுகளை கலைந்து அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம் எந்த தடை செய்யப்பட்ட வியாபாரம் எந்த பொருளை ஈட்டுவது எப்படி பொருளை ஈட்டுவது அது அருளாக அமையும் எப்படிப்பட்ட பொருளை ஈட்டுவது மனிதனுக்கு தீங்காக அமையும் என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த டாபிக் நோக்கம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சகோதரர்களே உணவைகளுக்கு பிறகு அதுவும் ஒரு பருந்து என்று சொன்னார்கள் ஹலாலான தேடுவது பருந்துகளுக்கு பிறகு அதுவும் ஒரு பருந்து என்று சொன்னார்கள் அதனாலதான் நபிசல்லா அலே சொல்ல வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரசுலாய் சல்லா அலேஸ்வல்லமும் அவங்க ஆடு மேய்ச்சி தான் சம்பாதிச்சிருக்காங்க அது போய் ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அங்கே வகி வரத்துக்கு முன்னாடியே ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நல்லா ஈசி மணி சம்பாதிக்கிறதுக்காண்டி குயிக் மணி சம்பாதிக்கிறதுக்காண்டி எல்லாம் எனக்கு கொண்டு காணிக்க கொடுங்க காணிக்க செலுத்திட்டு போங்க நான் வந்து உங்களுக்கான ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனைலாம் பெருமான செல்ல ஆசன பண்றேன் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு கூட சல்லா வரைய சல்லாம என்ன பண்ணாங்க ஆடு மேட்ச்சி இருந்தாங்க வியாபார நிமித்தமாக சாம் தேசத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு முறை வியாபார நிமித்தமாக சாம் போறாங்க வெளிநாட்டுல போய் பெருமாணா வியாபாரம் பண்றாங்க ரெண்டு முறை போயிருக்காங்க அப்ப வியாபாரத்திற்காக ரெண்டு முறை வெளிநாட்டு கூட போயிருக்காங்க சரி நமக்கு நுகுவத்து கிடைச்ச பிறகு நுகுவத்துக்கு கிடைச்ச பிறகு திருமணா சல்லா அலுவலாமர்கள் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க கொடுக்கல செஞ்சிருக்கிறாங்க ஒரு மனிதன் ஹலாலான விபத்து தேடுவதற்காக அவன் ஏதாவது உத்தியோகம் செய்வதோ ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வதோ அது அல்லாவது தூதர் சொல்லாசெல்லாம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சுங்கத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது திருமணா சல்லா அலு சொன்னாங்க அமல்டியான் ால உணவை த்தில் கை சொல்லால் கையினால் கஷ்டப்பட்டு ஹலால சம்பாதித்து சாப்பிடும் உணவை விட சிறந்த உணவு கிடையாது சிறந்த கூட இருந்தும் கிடையாது அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தினால உழைச்சி தன்னுடைய கருத்தினால கஷ்டப்பட்டு தன்னுடைய கருத்தினால வேலை செய்து அவங்க சம்பாதிக்க அபுல் அலமீனுக்கு மிக மிக பிடித்தமான சம்பாத்தியம் மிக மிக பிடித்தமான சம்பாத்தியம் அதன் ஈசா அலை அவருடைய ஒரு வரலாறுல சொல்லுவாங்க ஈசா அலையாத்துலாம் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆபி அல்லாறை வணங்கக்கூடிய ஒரு ஆபீது உட்காந்து அல்லாறு விவாதத்திலே இருக்கிறாரு அப்ப மூத்த ஈ காலத்துல கேட்கிறாங்க நீங்க என்ன செய்ய என்ன செய்ய ஆபத்துல நான் அல்லா வணக்கிறேன் இப்ப சொல்லுவோம்ல இப்ப நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்து வந்து தம்பி என்ன பண்றீங்க நான் இப்ப உட்காந்துருக்க நான் என்ன கேட்டது என்ன பதில் சொல்றேன் சொல்லுமா இல்லையா நீ என்ன பண்ற என்ன என்ன தொழில் பண்ற என்ன வியாபாரம் எடுத்தாரு அப்படின்னு அடுத்த கேட்டாங்க அப்ப அந்த ஆவி சொன்னாரு இல்ல நான் என்ன தொழில் பண்ணல நான் அல்லா இபா மட்டும் என் வேலை பாது செய்யற பணம் விக்ர செய்யற இது மட்டும்தான் என்ன வேலை அப்படின்னாங்க அப்பா கிடைக்கிறாங்க அப்ப மனைவி மக்கள் மனைவி மக்கள் அப்ப அந்த மனிதன் சொல்றாரு என்னுடைய மனைவி மக்கள் வந்து என்னுடைய சகோதரர் இருக்காரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய மனைவி மக்களோடு சேர்த்து என் மனைவி மக்கள் கவனிச்சுக்கிறாரு அவங்க சாப்பாட்டுக்கு காசுக்கு அது எடுத்து கொடுக்குறாரு அதனால நான் சகோதரன் தான் உன்னிடத்தை பாதித்தாலி உன்னுடைய சகோதரன் தான் உன்னி நீ மனைவி மக்களை கவனிக்க உங்க கோபத்தை அல்ல அல்ல வணங்கி போட்டு நான் இவ்வாறு அர்த்தம் கிடையாது குடும்பத்தை கவனிச்சிட்டு உன்னுடைய குடும்பத்தை சேர்த்து கவனிக்கிறானுக்கு ஆபரும் சகோதரர்கள் உன்னிடையே அடிப்படையில் மனைவி மக்களை கவனிப்பதற்காக வேண்டிய மனைவி மக்களை பராமரிப்பதற்காக வேண்டியோ அல்லா தன் மீது கடமை நிறைவேற்றுவதற்காக ஹலாதார முறையை சம்பாதிப்பது அதுவும் இவ்வாறு என்பது மாற்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பெருமானா சல்லல்லா சொன்னாங்க ஒருவர் வெட்டி தோல் வச்சு வந்து இதுதான் சிறந்தது இதைவிட மக்களிடத்தில் கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் கடுமையான பிரச்சனை இருக்கேன் எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் அசிங்கமாத்தனுடைய சுய கௌரவத்தை விட்டுட்டு கையேந்தி கேட்டுக்கா கையே கேட்கும் பொழுது இடம் என்னோ அவன் கொடுக்க இடம் கொடுத்தாலே போயிடணும் கேட்டதோ கிடைச்சிடாது கேட்டால் கொடுக்காம போயிடலாம் இப்படிப்பட்ட நிலையை விட தன்னுடைய கையினால் விறகு தன்னுடைய தோல்வியில் சுமந்து அல்லா தரப்புடைய தேர்வு இருக்கிறது இதுதான் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பார்க்கும்பொழுது மனிதன் ஏதாவது ஒரு ஹலாலான தொழில் செய்ய வேண்டும் எந்த தொழிலுமே ஹலாலாக இருக்கும் பட்சத்திலே அல்லாவால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் பட்சத்திலே அது நிச்சயமாக கேவலத்திற்குரியதோ பரிகாசத்திற்குரியதோ அசிங்கமானதோ அல்ல அது ஒவ்வொரு நபியும் ஏதாவது தொழில் வெளிநாட்டிலும் வியாபாரத்தை எல்லா நபிமான வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க தொழில் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது ஆனா அதே நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தா வியாபாரம் பண்றதும் தொழில் பண்றதும் அதனால துணியாவை தேடுறதும் செல்வத்தை தேடுறதும் ரொம்ப இழிவுக்குரியது பழிப்புக்குரியது தெரியுது இது வச்சு பார்க்கும்போது சகோதரர்கள் துனியாவை பொறுத்த ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த வித்தியாசம் எதிரான இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இவை அனைத்துமே நம்முடைய நீயத்தோடு சம்பந்தப்பட்டது செல்வத்திலே அளவோடு சம்பந்தப்பட்டது அல்ல செல்வத்தோட சம்பந்தப்பட்டதுல ஒரு மூவினுடைய சம்பந்தப்பட்டது ஒரு மூவி எப்படி இருக்கணும் ஒரு மூவினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தையும் இவன் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தையும் இவன் ஈட்டக்கூடிய பொருளையும் இவன் எப்படி என்ன நினைக்க வேண்டும் என்றால் இந்த செல்வமோ இந்த லாபமும் இந்த பொருளும் இந்த பணமும் காசும் நாம் ஆகத்தை அடைவதற்கான ஏரி இது ஆகரத்தை அடைவதற்கான ஏனி இந்த துணியாங்கிற ஏனிங்களை ஏறிதான் இந்த செல்வோங்கிற ஏனியை இந்த லாபங்கிற ஏனியை வச்சுதான் இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு மூலிமா நினைப்பானால் அந்த வியாபாரம் அவனுக்கு முழுக்க முழுக்க இவாதத்தான வியாபாரம் இல்ல ஏனையே உட்கார்ந்துக்கிட்டு இதோட நான் அடைய வேண்டிய அளக்கு இதுதான் நாலு படி ஏறா ஏனில ஏனில உட்காந்துக்கிட்டு நான் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சான ஒரு ஏனியில ஏறி தான் அடைய வேண்டிய அந்த ஏனிப்படியை பயன்படுத்தி இலக்கை அடைந்தால் அவத்திசாலி நாலு ஏறினா அஞ்சு படி ஏறினா கீழே பாக்குறான் இவ்வளவு ஹைட் வந்துட்டோ இதுதான் அடைய வேண்டிய உயரம் நம்ம அடைய வேண்டிய இலக்குன்னு உட்காந்துட்டா அவன் படிச்சே அந்த மாதிரி இந்த செல்வத்தை மட்டுமே நோக்கம் இந்த உலா மட்டுமே நோக்கம் இந்த உலாக்கை சம்பாதிக்க வேண்டிய பொருள் மட்டுமே வேணும் அதோடு நம்முடைய இலக்கு முடிஞ்சிருச்சு நம்முடைய லட்சியம் முடிஞ்சிருச்சு இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்று நினைப்பானேனால் அந்த செல்வம் அவனை அழிக்கக்கூடிய நாசகார சக்தியாக மாறிவிடும் அவன் அழிக்கக்கூடிய நாட்டகால சக்தியமாக செல்வத்தை சம்பாதிக்கணும் பொருளை ஈட்டணும் அந்த பொருளும் செல்வமும் அவனை மறுமை என்ற இலக்கை நோக்கிக் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏனையாக அவன் பயன்படுத்திக் வேண்டும் அந்த அடிப்படையில் எந்த ஒரு மனிதன் வியாபாரம் செய்யும் பொழுது எந்த மனிதன் வியாபாரம் செய்யும் பொழுது இந்த வியாபாரத்தை செய்ய எதிர்காக வேண்டி என்னுடைய உலகத்திலே கனமையை பூரிச்சி வந்ததற்காக என்னுடைய மனைவியை நாம் காப்பாற்றணும் மனைவி பராமரிக்கணும் என்னுடைய மக்களை பராமரிக்கணும் என்னுடைய உற்ற உறவினர்கள் தாயத்தத்தை பராமரிக்கிறோம் அவர்களை பராமரிப்பதற்கு இந்த செல்வம் தேவைப்படுது அது இந்த செல்வத்தை வைத்து நான் நல்ல காரியங்கள் செய்து சவக்காக்கள் செய்து ஜக்காத்துகள் செய்து என்னுடைய ஆகத்தை வெற்றியை தேடிக்கொள்ள வேண்டும் அதுக்காண்டித்தான் இந்த செல்வத்தை சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணத்திலே ஒரு மூமென்ட் செல்வத்தை சம்பாதிப்பேன் இந்த செல்வம் அல்லாவுடைய அருள் குறை செல்வமா இருக்கும் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் கோடி ாலும்பியம் அல்லாவுடைய கோபத்திற்குரிய சம்பாதிக்கும் கோபத்துக்கு சம்பாதிக்கும் கோடிக்கோடைய சம்பாதிக்காத கூட எண்ணம் என்பது நீயத் என்பது அல்லாவுடைய அருள் புரிவதாக அல்லாவுடைய திருப்திக்குரியதாக இருக்குமே என நிச்சயமாக அந்த எண்ணம் எண்ணத்தை பொறுத்து அவனுடைய நீயத்தை பொறுத்து அருளுக்குறை செல்வமாக மாறும் நீத்து சரியில்லை இந்த உலகம் தான் எனக்கு நோக்கம் இதுதான் என்ன சொல்ல என்ற எண்ணம் இருக்குமே அருணைத்துறையே அவன் சம்பாதிக்கும் சம்பாத்தியமே அவனை அவனுடைய தண்டனைக்குரிய சம்பாத்தியமாக மாறிடும் அந்த அடிப்படையில் அல்லாறு ஜீர்லாம் நம்ம இபாதத்தின் சொல்றோம் இபாதத்தை ரெண்டு வகையிலும் சேர்ந்து அல்லாறை மறுக்கும் ஒன்று டைரக்ட் இபாதத் இன்டைரக்ட் இபாதத் டைரக்ட் இபாதத்து நம்முடைய சேவைகள் நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி இந்த பிற இதெல்லாம் டைரக்டான விவாதத்துகள் இன்டைரக்ட் இபாதத்தின் போதுதான் இது போன்ற வியாபாரங்கள் செய்வது ஹலாலான இதுக்கை தேடுவது இந்த ஹலாலான இதுக்கள் மூலமாக நம்முடைய மற்றமற்ற கடமைகள் நிறைவேற்றுவது இதெல்லாம் இன்டைரக்ட் இபாதத்துகள் இந்த இரண்டு இபாதத்துமே அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட இபாதம் மட்டும் இல்ல உதாரணமா அல்லா ரபுல்ல திருமண சொல்றான் யாக்குமதிக்கு மரண தருவாய் வருது யாக்குமதிக்கு மரண தருவாய் வருது அப்ப அல்லா இது என்ன அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இது தெரியாத நபியுடைய மக்கள் யாரி யாரை உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையான இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய அல்லா தரங்குவோம் உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதிரி இப்ராம் அலுவலாம் இஸ்லாய் அலிவனே அல்லா தான் சகோதரர்களை விளக்கம் சொல்ல முடியும் சொல்றாங்க இங்கே யாரை வணங்குவீர்கள் தொழில் பற்றி மட்டும் இல்ல நம்ம இவ்வாறு யாரை தொழுவீர்கள் யாரையும் வணங்குறதுனால யார தொழில் இருக்கும் பெரிய தொழிலை பத்தி மட்டுமல்ல மாறாக ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையுமே அல்லா அபுல்லாலும் வச்சிருக்கலாம் மொத்த வாழ்க்கையுமே இப்போ கேட்டுக்கான் எப்பொழுது அந்த வாழ்க்கை அல்லாவுடைய கட்டளைப்படியும் பெருமான செல்லவாளத்தான வழிமுறையின்படியும் அமையும் பொழுது அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே இவ்வாகத்தான் அமைது அது வியாபாரமாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி அவர் மனைவி மக்களோடு பழகக்கூடிய சமூக வாழ்க்கையா இருந்தாலும் சரி அல்லது சுய தேவைகளான மலர்ஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி மனதலம் கழிப்பது கூட ஒரு மனிதனுக்கு இபாதத்தான் மாறும் இப்பொழுது அந்த காரியத்தையும் அவன் அல்லா சொன்ன முறைப்படி அல்வா ரசூத் தல்லா சொன்ன முறையை அவன் பயன்படுத்துவான் எனால் நிறைவேற்றுவான் என்றால் அப்புறம் அடுத்த ரசோலாய் சொல்லல்லா சொன்னாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அதே சார் பலமுறை சொல்லிருப்பேன் பெருமாள சொல்லல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க அதாவது சதக்கான என்ன தர்மம் தான் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ரோட்டுக்களை கல்லு முன்னெடுத்து உரமா போடுறோம் சதக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மனைவியின் வாயால அன்பாருக்கு அவரை உணவு ஊட்டி விடுற அதுவும் சதக்கான்தாங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க நீ என்னுடைய மனைவி நேரத்தில் வீடு கூடவும் சதக்கா அப்படின்னு தாங்க வீடு கூடுதல் தர்மம் அப்படி நாங்க நினைச்சலா இருக்கிறோம் சா பக்கத்துக்கு ஆச்சரியம் யாரும் எடுத்து வரமா இருக்குது அந்த உணவு ஊட்டி விடுறோம் அர்த்தம் இருக்குது எங்களுடைய நடிச்சலா இருக்கிறாங்க அந்த வீடு கூடுவது எதற்காக யாருடா நீ இயற்கையா எனக்குள்ள ஒரு இச்சையை ஏற்படுத்திட்ட எனக்குள்ள ஒரு தேவை ஏற்படுத்த இந்த தேவை அப்படின்னே நான் அறாமல் இருந்து தப்பிப்பதற்காக என்னுடைய மனைவியோட ஹலாமில் பயன்படுத்தி அந்த செயலையும் நமக்கு சதக்கால தர்மமாக எந்த காரியம் செய்தாலும் சரி அவன் என்ன எண்ணத்தில் செய்கின்றான் என்ன ஆசை நீத்து செய்கின்றான் ஒரு மனைவியோடு எல்லாரும் மனைவியோடு வீடுவாங்கதான் ஆனால் ஒரு மூவியை வீடு கூடும் போது மட்டும் யாழ் தான் தப்பிக்கிறது என்னுடைய ஹலாலான மழை சேர்க்கிறேன் அப்படிங்கிற என்ன தெரியுமா இபாதத்தான் எழுதுறான் அது இல்லாம ஏதோ எல்லாரும் ஆடு மாடும் தான் வருது அதனுஷனுக்கு இச்சை வருது அந்த மாதிரி நான் தீர்த்து போறேன் அப்படின்னா அவனுக்கு இபாலத்தையும் கிடையாது நன்மையும் கிடையாது அப்ப எந்த விஷயமே நீத்தை பொறுத்தான் அதே மாதிரிதான் வியாபாரம் சகோதரர்களே யாரெல்லாம் என் மீது விதித்த கடமை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த வியாபாரம் செய்கின்றேன் என் மீது விதித்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான வியாபாரம் செய்கின்றேன் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை வைத்தாலுமே நான் சதக்கா செய்வேன் தர்மம் செய்வேன் ஜக்காத்துகள் கொடுப்பேன் உன்னுடைய அடியாரர்களுக்கு மாறி வழங்குவேன் நீ விதித்த கடமையெல்லாம் நிறைவேற்ற ரே அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அடியான் வியாபாரம் செய்வான் ஏன்னால் அந்த வியாபாரம் கோடி கோடியாக லாபத்தை கொடுத்தாலும் அது அல்லா ஒரு அருளுக்குரிய வியாபாரம் எந்த சந்தேகம் யோமில்லை அல்லாஹ்வுடைய அருளோடு செய்ய வியாபாரத்துல নিয়ত மட்டும் இல்லலாம் செய்யக்கூடிய வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரமா இருக்கும் ஒரு நல்ல নিয়তல யா அல்லாஹ் நான் வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு மூடி திருப்பி பாத்தேன் கஷ்டப்பட்டு உழைச்சு பாத்தேன் எனக்கு லாபம் அதிகமா வர மாட்டேங்குது அதனால யா அல்லாஹ் நிறைய சம்பாதிச்சு நான் உன்னோட காதுல குடுக்குறதுக்காக வேண்டி ஒரு சாராயத்தை தடுக்கற அல்லாஹ் அப்படினா இது இபாதத் ஆகாது இது இபாதத் ஆகாது அப்ப என்ன நல்ல என்ன இருக்கும் செய்யுற ஹலால் அமலானும் இருக்கும் நீத்து நல்ல நீத்தாகவும் இருக்கணும் செய்யக்கூடிய முறை ஹலாவான முறையாக இருக்கணும் நீத்து மட்டும் நல்லா இருந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய முறை சரியான முறையாக இல்லை என்றால் அதுவும் அல்லாருடைய அருள் குருவி இருக்க முடியாது ஆகவே நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறது என்னன்னு சொன்னா ஒன்னு வியாபாரத்திலேயே வியாபாரம் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணத்தை நீயத்தை சரியாக்கிக்கணும் அதோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய வியாபாரம் முறையான வியாபாரமாக அலாவான வியாபாரமாக சரியான வியாபாரமாக இருக்கணும் வியாபாரம் மட்டுமல்ல பொருளாதாரம் திரும்ப பொழுது அதுல வரும் என்பதும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது செல்வம் சம்பந்தப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மூணு கட்டாய கடமை அதனால்தான் ஒரு பெரிய பெரிய ஏமாத்துக்காரி வச்சிருக்கா சின்ன ஏமாத்துக்காரன் அலாத வியாபாரத்தை கற்றுத்தரவில்லை நமக்கு தாடி வச்சிருக்கா தெரு போட்டிருக்கா ஜிப்பா போட்டிருக்கா பெரிய அலிசாவது இருக்கா அல்லது அஜிக்கு போட்டுறான் வருஷ வருஷம் அஜிக்கு போறான் மாச மாசம் உங்களுக்கு போறான் ஆனா வியாபாரம் போறது அங்க எந்த விதமான நாணய கூட்டி பெற்றுவதில்லை வாக்குறுதியை காதல்லை ஹ வியாபாரத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்று வரலாற்று அளவில் மிகப்பெரிய சூழ்ச்சி நடத்தப்பட்டு அந்த சூழ்ச்சிக்கு நாம பலியானதன் விளைவு இன்னைக்கு நம்முடைய தாடி இருக்கு தொப்பி இருக்கு ஆனா நம்மகிட்ட வந்து வியாபாரம் ஹலாலன வியாபாரம் இல்ல ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நீண்ட காலமான சகோதரில் சகாபாக்கல் காலத்துக்கு பிறகு நம்முடைய ஹலிப்பாக்கல் காலத்துக்கு பிறகு இதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம் உலகத்திலே முழுக்க ஆட்சி அதிகாரம் என்பது காஃபியினுடைய கைக்கு பேச்சு ஆட்சி அதிகாரம் என்பது அந்த காஃபினுடைய தாக்க நிறைந்தவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு ஒண்ணிக்க மட்டும்சரா இருப்படையுடைய தாக்கம் உள்ளவனா இருப்பான் தேர்தல் அல்லா பட்டியா இருப்பான் நவீன அப்துல்லாவா இருப்பான் அப்துல் ரஹ்மானா இருப்பான் யாரா இருப்பாங்க ஒரு வங்க ஆசிரியரா இருப்பான் அந்த ஆசிரியர் சொல்றதை கேட்கறவனா இருப்பான் அப்ப அப்படிப்பட்டவருடைய கையில ஆட்சி வந்ததுனால என்னாச்சுன்னா இது மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டம் நிறைவேற்ற சூழ்ச்சி திட்டம் தீட்டப்பட்டு என்ன ஆச்சு முஸ்லீம்களா ஒரு தொழில நாங்கள் கட்டுத்தர வியாபாரத்தை நீ செய்யணும் நாங்கள் கட்டுத்தர வியாபாரம் செய்யணும் சகாபாக்க காலத்தில பள்ளிவாசலில் மார்க்கம் பேசப்பட்டதை விட பள்ளிவாசலில் குரான் அதிஸ் பேசப்பட்டதை விட பாபா அதிகமா பேசப்பட்டது சகாபாட வாழ்க்கையில குரான் ஹதீசும் மார்க்கமும் பள்ளிவாசல பேசப்பட்டதை விட பஜார சகாபா காலத்துல மார்க்கம் என்பது பள்ளிவாசல்கள் தான் அந்த குரானும் கிடையாது ஹதீசும் கிடையாது மார்க்கம் கிடையாது ஒன்னாம் கிடையாது ஒன்னாங்கட்டும் கிடையாது பெரிய ஹாஜியாரா இருப்பாரு அந்த ஹாஜியார் அந்த ஹராமனை யாரும் பண்ணிட்டு இருப்பாரு ஹராமனை கொடுத்த பண்ணுவாரு நல்ல பட்சிய வியாபாரத்தை போய் பேசுவாரு மாத்திவாரு நானே மோசடி பண்ணுவாருக்கு வெளிப்பாடு பள்ளியாசலுக்குள்ள தொரு சுப்பா போட்டிருப்பாரு தொழுவாரு அழுவாரு திகிச்சி வாரு எல்லாம் செய்வாரு தீன்ல துனியாவுக்கு போயிட்டா ஓ துனியா பீச்சு ரங்கா துனியா ஆகிய பீச்சு ரங்கா அப்ப தீனன் ஏதாவது அறிவிச்சிருக்காருடா இவருடைய துப்பாடியே தாடிய தொப்பையா தீன் அறிவிச்சிருக்காரு தவிர அல்லாருடைய மார்க்கத்தைக்காக அல்லாட தீனுக்காக வியாபாரம் செய்வது கூட மிகப்பெரிய இவாதத்த தெரியல இது எப்படிப்பட்ட சூழ்ச்சி தான் ஒரு வரலாற்று அளவில் மிகப்பெரிய சூழ்ச்சி மேற்கத்திய சக்திகள் சூழ்ச்சி வியாபாரம் என்றாலே கொடுக்கல் என்றாலே அது நாம் நாம் கட்டுப்படுத்த வியாபாரமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி திட்டத்தின் விளைவு இன்னைக்கு உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் ஹலாலான வியாபாரமே செய்ய முடியாதோ கூட்டுகளோடு அல்லாத பிடித்தமான வியாபாரம் செய்ய முடியாதோ ஹரான் கலந்து விடாத வியாபாரமே செய்ய முடியாதோ என்று அஞ்சு அளவுக்கு இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்களுடைய தாக்குதல் மிகச்சி போச்சு வியாபாரங்கள்ல அப்ப என்ன இஸ்லாம் என்பது வெறும் வாய்க்கறி பேசும் தத்துவம் தான் பிராக்டிக்கலுக்கு ஒப்பு வராது இஸ்லாம் என்பது பேசலாம் வட்டி வட்டி கூடாது இஸ்லாம் வாழ்க்கை கொச்சு வராது இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் யூத அஸ்தான சக்திகள் வியாபாரத்தை தங்களுடைய ஸ்டெயில கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதனுடைய விரைவு சகோதரர்களை அது எவ்வளவு நாளைக்கு ஜெயிக்கும் உலகத்துல பாத்துட்டு இனி எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டி அடிப்படையாக கொண்ட நேர்கத்திய கலாச்சார ரீதியான வியாபார திட்டத்தை அமுல்படுத்தினார்களோ அந்த நாடுகள் எல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக அப்படியே கிரைசிஸ் ஆகி சரிஞ்சு எல்லா நாடுகளும் அது துபாயா இருக்கட்டும் சவுதி அரேபியாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும் எல்லா எக்கனாமிக்கல் கிரைசிஸ் பொருளாதார பிரச்சனை பொருளாதார சீரழிவு ஏன் காரணம் அனைத்துமே அல்லாவால் தடை செய்யப்பட்ட தூர ரசிகளை கற்றுக் இன்ட்ரஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம் இது வட்டி மட்டுமல்ல அல்லாவால் தடை செய்யப்பட்ட அனைத்து அப்ப என்னைக்கு இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கணுங்கிறத காட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் அமெரிக்கா உலகத்தே நிரட்டிட்டு இருக்கோம் பெரிய பொருளாதாரத்தில் பெரிய பணக்கார கிடையாது உள்ள வண்டமான நாள் வெளியா வந்து பொருளாதாரத்தில் சீரமைச்சு போயிட்டிருக்காரு காரணம் அவர் உலகத்தில ஏற்படுத்திய இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம் வட்டி மட்டுமல்ல மற்ற அல்லாவது தடை செய்யப்பட்ட அனைத்து அராமையின் அடிப்படையாக கொண்ட பொருளாதார இதற்கு மாற்றாக் ஸ்டாண்டர்ட் பகுதி முதல் பக்கத்துல முன்னூறு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டத்தின் அடிப்படைய என்னதான் என்னதான் வண்டி கொலை செய்ய அர்த்தம் இருக்குது அடுத்த ஏமாத்துறது அர்த்தம் இருக்குது பாதி எப்படி இருக்கிறது ஹராம இது ஒரு வியாபாரம் தானே இது ஒரு பிசினஸ் தானே சகோதரே இது யார் ஏற்படுத்திய தாக்கம் கலாச்சாரங்கள் முஸ்லீம் உலகத்திலே வட்டி வந்து இது இதுவரை வியாபாரம் தானே அப்படின்னு உலகம் சொல்லும் தெரிஞ்சுதான் பிரபல ஆளு ஹராமாக்கும் போது என்ன சொல்ல பாருங்க இன்னக்கு நதிப்பா எப்படி இல்லா கமா எப்போ ாரோ மறுமேலப்பட்டு பைட்டியுமா இவரை உலகத்திலே வாழும்போது வியாபாரம் வட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அதனால சொல்றான் எவ்வளவு அந்த காலத்தில் யாருங்க இந்த ஆய்வு இறங்கும் பொழுது வட்டி வியாபாரம் அடிப்படையாபாரம் செய்யக்கூடியவர்கள் உலகத்துல தீப்பாங்க எப்படி வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதான் வட்டி இல்லாம வியாபாரம் இல்ல வியாபாரம் இல்லாம வட்டி இல்ல நீ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த என்ன நீ நமக்கு ஏற்படுது வியாபாரிகள் ஏற்படுதான் இல்லையா என்ன சொல்றீங்க வட்டி இல்லாம நீங்க வியாபாரமே பண்ண முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பயன் பண்ணி போயிருக்க ஈஸியா கொஞ்சம் பிராக்டிக்கலா வாங்க பற்றி நீங்க அவாய்ட் பண்ண முடியாது அப்ப இந்த சிந்த சிந்தனையை இந்த தாக்கி அவர்கள் ஏற்படுத்தினதனால தான் அவங்களுக்கு தந்தனங்களான பொருள் ஆளுமையா அன்புக்குரியவர்களே இது வட்டியை மத்திய மட்டுமல்ல எந்தெந்த வியாபாரங்களா அராமண வியாபாரங்கள் எதுனா இன்னைக்கு தெரியாமலே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த அராம வியாபாரங்களை நம்ம செஞ்சுட்டு நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தீய விளைவுகள் என்ன என்ன பெருமான செல்லல சொன்னாங்க ஒரு கவலை உணவு அறமான உணவு நமக்குள்ள போயிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம அல்லா அல்லா அல்லா அழகு மன்றாடனாலும் அல்ல நம்ம துவை ஏற்றுக்க மாட்டோம் எடுத்துக்க மாட்டான் தரிசனம் எத்தனையோ பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகள் பழட்ட தலைவரை பிரயாணம் பண்ணிட்டு போவாங்க பரட்ட தலை பிரயாணம் பண்ணிட்டு போவாங்க பார்க்கறதுல பங்குற குளத்துல இருப்பாங்க ரபிளாலே கபடுத்த கபலாவும் அந்த மாதிரி முஸ்தா உட்கார்ந்து ரபி ரெண்டு கதருவான் ஆனா அவனோட ஒரு கதவு கூட கேட்க மாட்டான் அவன் துவா எல்லாம் ஏத்துக்க மாட்டான் ஏன்னா ஒரு தாமூர் ஹராம் அவனுடைய உணவு ஹராம் ஹராம் அவனுடைய ஆரை ஹராம் அண்ணா இஷ்ட ஜாபு அப்படி இருக்கும் எப்படி கபலாகும் கவலையே இல்லாம சில பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் கூட அது கூடுவாரு எதுக்கு வந்து தெரியாம செஞ்சு போயிட்டே இருப்போம் தெரிஞ்சாதான் பிரச்சனை கூடு போயிட்டு இருப்போம் அல்லா பேர் சொன்னா தெரியாதீங்கல ஆமா ஆமா தெரியாம இருப்போம் இப்படி தனக்குத்தன ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு போலியான வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலைகளை விட்டு சகோதரர்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாம இந்த பத்து நாட்களிலே வியாபாரம் என்பது எம்பெருமான சொல்லலாத காலத்தில் எப்படி எப்படி அற்புதமான வியாபாரங்களாக இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு உலகத்தில் என்ன நவீன வியாபாரங்கள் வந்திருக்குது இந்த நவீன வியாபாரங்கள் எதெல்லாம் கூடும் எதாம் கூடாது எது சரி எது சரியில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கானதான் நம்ம